நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் தனக்கு அடுத்து இருக்கின்ற பொருளின் நிறத்தை தன்னிடம் வெளிப்படுத்துகின்ற பளிங்கினைப் போல ஒருவனுடைய மனத்தினிலே மேலோங்கி இருக்கின்ற எண்ணத்தை அவனுடைய முகத்தின் தோற்றமே வெளிப்படுத்திவிடும் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் என்பது கருத்து ஏழாவது குரட்பா முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் ஒருவன் ஒன்றை விரும்பியிருக்கும் தன்மையையும் வெறுத்து ஒதுக்கும் தன்மையையும் தானே முன்வந்து வெளிப்படுத்துகின்ற முகத்தை காட்டிலும் அறியத்தக்கது சிறந்தது வேறு ஏதேனும் இருக்கின்றதோ து கருத்து எட்டாவது குரட்பா முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் தன் மனதில் உள்ளவற்றை அதாவது தனது துன்பத்தை குறிப்பால் அறிந்து அந்த விஷயத்தை உணர்ந்து நீக்கக்கூடியவரை ஒருவன் அடைந்துவிட்டால் அவர் தன் முகத்தை பார்க்கும்படி நின்றாலே போதுமானதாகும் உடனே அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற துன்பத்தை அறிந்து அதற்கு தீர்வையும் சொல்லிவிடுவார் என்பதுதான் இதில் உள்ள பொருள் ஆறு ஏழு எட்டு இம்மூன்று குரட்பாக்களில் குறிப்பறிவதற்கு காரணம் முகம் என்ற கருத்தானது உபதேசிக்கப்பட்டது பகைமையும் கேழ்மையும் கண் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் ஒருவன் கண் பார்வைகளின் வேறுபாடுகளை அறியும் திறனை பெற்றிருந்தால் மற்றவர்களின் மனதிலுள்ள பகை உணர்வையும் நட்பு உணர்வையும் அவர்களது கண்களே இவருக்கு அறிவித்து விடும் இது ஒன்பதாவது குரட்பாவின் பொருள் இனி பத்தாவது குரட்பாவை பார்ப்போம் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண் அல்லது இல்லை பெற யாம் நுட்பமான அறிவை உடையவர்கள் என்று சொல்பவர்களுக்கு மற்றவர்களின் கருத்தை அளக்கும் கருவி எது என்று ஆராய்ந்து பார்த்தால் அது அவருடைய கண்களைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த அதிகாரத்தின் தொகை பொருள் ஒன்று குறிப்பறிபவன் இவ்வுலகத்துக்கு அணிகலன் இரண்டு குறிப்பறிபவனை தெய்வத்துக்கு நிகராக போற்றுக மூன்று உறுப்பினுள் ஒன்றைக் கொடுத்தேனும் குறிப்பறிபவனை துணைக்கொள்க நான்கு குறிப்பறியாதவன் இழிக்கப்படுவான் ஐந்து குறிப்பறியாதவனுக்கு பார்வையிருந்தும் பயனில்லை ஆறு அகத்திலுள்ளதை முகத்தின் வாயிலாக அறியலாம் ஏழு குறிப்பறிதலுக்கு முகமே முதற்கருவியாகும் எட்டு குறிப்பறிய வல்லவர் பிறர் பேசுவதற்கு முன்னரே அவருடைய உள்ளக்கருத்தை உணர்ந்து அதை வெளிப்படுத்தி உதவுவார் ஒன்பது ஒருவனுடைய நட்பையும் பகையையும் அவனது கண்களே உணர்த்திவிடும் பத்து குறிப்பறிவதற்குரிய நுண்ணிய கருவி கண்ணே ஆகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்